மார்க்சிய சொல்லகராதி பாக மூன்று இயக்கவியல் விதி ஒன்று அளவு மாற்றம் தன்மை மாற்றத்திற்கு இட்டு செல்லும் இயக்கம் என்பதே பொருளின் இருப்பின் வடிவம் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் இயக்கம் தற்செயலான நிகழ்வுமல்ல இயக்கத்திற்கு அடித்தளமாக மூன்று நெறிமுறைகள் அல்லது விதிகள் உண்டு கடந்த இதழில் இவ்விதிகளை அறிமுகப்படுத்தினோம் இந்த இதழில் முதல் விதியை விளக்கலாம் அதாவது படிப்படியாக நிகழும் மாற்றங்கள் குறிப்பிட்ட கட்டம் வரை அளவு மாற்றமாகவே உள்ளன பின்னர் ஒரு கட்டத்தில் நிகழ்ந்துள்ள அளவு மாற்றங்கள் ஒரு தன்மை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இந்த இயக்கவியல் விதியை நம்முடைய அன்றாட அனுபவங்களிலேயே நாம் பார்க்க இயலும் சில எடுத்துக்காட்டுகள் இவ்விதியை விளக்க உதவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சுட வைத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டம் வரை அதன் வடிவத்தில் எந்த மாற்றமும் இல்லை பிறகு அது கொதிக்க துவங்குகிறது இது தன்மை மாற்றத்திற்கான கட்டம் என்று சொல்லலாம் கொதிநிலை தொடரும்போது நீர் வடிவம் மாறி ஆவியாகிவிடுகிறது இவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்து வந்த அளவு மாற்றம் தன்மை மாற்றத்திற்கு அதாவது தண்ணீர் ஆவியாக மாறுவதற்கு இட்டு சென்று விட்டது என்பதை நாம் காண்கிறோம் இயற்கையில் இதுபோன்று தொடர்ந்து நிகழும் அளவு மாற்றம் ஒரு கட்டத்தில் தன்மை மாற்றத்திற்கு இட்டு விடுகிறது என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன சமூக வாழ்விலிருந்தும் இவ்விதியின் செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு ஆலையில் வேலை பெற்று பணியில் இணையும் தொழிலாளி துவக்கத்தில் ஒரு தனிநபராக இருக்கிறார் பின்னர் அங்குள்ள தொழிற்சங்கத்தின் அறிமுகம் கிடைக்கிறது துவக்கத்தில் இந்த தொழிற்சங்கம் என்ற வம்பு எல்லாம் வேண்டாம் என்ற அறிவுரைகளை அவரது குடும்பமும் சுற்றமும் அவருக்கு வழங்கக்கூடும் ஆனால் ஆலையில் எழும் பிரச்சினைகள் தனது பணி தொடர்பான கள அனுபவங்கள் அவரை சங்கத்திற்கு இழுத்து வருகிறது அவர் சங்கத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொள்கிறார் இந்த நிகழ்வு அந்த தொழிலாளியை பொறுத்தவரையில் ஒரு தன்மை மாற்றம் படிப்படியாக சிந்தனையில் புரிதலில் ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் ஒரு கட்டத்தில் ஏற்கனவே இருந்த நிலையில் தாவி ஒரு புதிய நிலைக்கு அவரை செல்ல வைத்துவிட்டன நாம் முன்வைத்த இரு எடுத்துக்காட்டுகளும் சொல்லும் செய்தி இதுதான் படிப்படையான அளவு மாற்றங்கள் ஒரு கட்டத்தில் தன்மை மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் இத்தகைய மாற்றம் ஒரு தாவுதல் ஒரு உடைப்பை ஏற்படுத்தி புதுநிலையை கொண்டு வரும் நிகழ்வு என்று நம்மால் பார்க்க முடிகிறது இயற்கையிலும் சமூகத்திலும் அனைத்து செயலியக்கத்திற்கும் இந்த விதி பொருந்தும் அளவு மாற்றம் தன்மை மாற்றம் இரண்டும் வெவ்வேறு ஆனால் அளவு மாற்றமின்றி தன்மை மாற்றம் நிகழாது அதேபோல் தொடர்ந்து நிகழ்கின்ற அளவு மாற்றத்தின் ஒரு கட்டத்தில் ஏற்படும் தன்மை மாற்றம் வளர்ச்சியின் புதிய கட்டத்தை குறிக்கிறது உடைப்பு தாவுதல் என்றோ வேறு சொற்களாலோ அழைத்தாலும் அதன் உள்ளடக்கம் ஒன்றுதான் உடைப்பு இல்லாமல் தாவுதல் இல்லாமல் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு போவது சாத்தியமில்லை நிகழ்கால சமூகத்தில் அப்படி உடைப்புகளை தாவுதல்களை நிகழ்த்த வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம்